واشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد بن احمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا كثيرا ما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما تشاؤون الا ان يشاء الله رب العالمين صلى الله عليه النبي هريره رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم முழு உலகத்தையும் அந்த சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்க கூடிய ஏகவல்லவனாகிய அல்லாஹுக்கு புகழ் அணைத்து மகில சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்கர் சர்தாரி அலி வசலம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் சாபி உண்கள் சுஹதாக்கள் சாலிஹீங்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் ஷியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முகிலான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் சென்றிருக்கும் அல்லாஹு நல்லடி ஆறுகளே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுக்கு சுமகான ஹோத்தா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதா அல்லாஹுக்கு சுபகான ஹோத்த ஆலா அவைகளை விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு உங்களுக்கும் தப்புவாக கொண்டு வசியை செய்து கொள்கின்றேன் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாக்கூடியாக இருந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹத்து இந்த உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களுடைய தெளிவாக இந்த மார்க்கத்துல சொல்லிட்டார் ஒரு மனிதன் வாழ்க்கையில பிறந்ததுல அவன் மவுத்த சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் எப்படி நடந்தா அல்லாஹுடைய உதவி கிடைக்குமோ எப்படி நடந்த அல்லாஹுக்கு சுமான செய்வானோ அந்த முறையில எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் மூலமாகவும் நபிசல்லு அலைவசல்ல அவர்களுடைய வாழ்வியலின் மூலமாகவும் ரொம்ப தெளிவாக இந்த உண்மத்துக்கு வழிகாட்டி தான் கணிமிக் அல்லாஹின் நல்லடி எனவே அந்த அடிப்படையில மனிதர்களுடைய அதிலையும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய உள்ளத்துல வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மைதான் மிக முக்கியமான ஒரு பண்புதான் வாழ்க்கையில எத்தனை தன்மைகள் எத்தனை பண்புகள் எவ்வளவு ஈமானிய சார்ந்த விடயங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய முக்மீன்களுடைய உள்ளத்தில இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலையும் கலா கதிர வாழ்க்கையில நம்ப கூடிய கலா கதிர் என்று சொல்லி சொல்றது அது நன்மையாக இருந்தாலும் சரி அதே போல தீமையாக இருந்தாலும் சரி அல்லாத புறத்தில் ஈர்ந்துதான் வருவது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்தையும் கட்டாயம் நீக்கும் கனியமிக்க அல்லாஹு நல்லடி யார்களே அருமையானவர்களே ஒரு தன்மைதான் வாழ்க்கையில் அல்லாவுடைய கலா கதிர நம்புறது ஈமான்டைய தன்மை எங்களுக்கு தெரியும் வைத்திருப்போம் இந்த ஆறு அம்சத்துல ஒரு மனிதன் வந்து சொல்றாரு நான் அல்லாவ நம்புறேன் அல்லாவுடைய ரசூலை நம்புறன் வேதங்களை நம்புறன் ஆனா இறுதினால நம்ப மாட்டேன் என்று சொன்னார் என்றா அல்லாத பார்வை கிடையாது ஏனென்றா முக்மீனுடைய அடையாளத்துல ஆறு அடிப்படையான அம்சங்கள்ல மிக முக்கியமான ஆறு அம்சங்கள் இந்த ஆறு அம்சத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டாதான் அவன் முக்மி அப்படி இல்லை இந்த ஆறுல அஞ்ச நம்பி ஒன்ற இவர் முக்மீனாக கணக்கெடுக்கப்பட மாட்டார் கண்ணியமி கல்லாகவே நல்லே எனவே அந்த அடிப்படையில ஒரு தன்மை மாத்திரம் என்பதாக அல்லாத மாத்திரம்தான் ஏந்த முழு வாழ்க்கையை வணங்குவான் என்பதாக எப்படி உறுதியாக ஈமானியத்தோடு ஈர்க்கிறோமோ கண்ணியமி கல்லாகவி நல்லடி இது முதலாவது அம்சமோ அதே ஆறாவது அம்சம் சொல்லி தான் இஸ்லாத்தில் வல் கத்ரி கைரிஹி வ ஸர்ரிஹி மின் அல்லாஹ் தஆலா நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது அல்லாஹ்ட பொறுத்துவேந்து வருது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இயகிறது கட்டாயம் இது முஃமின்களின் சன்மேல ஒரு சன்ம கெனிமிக் அல்லாஹ்வை \|_{ல} யார்களை அருமையானவர்கள் அணைந்த காலத்துல கவல கெனிமிக்வர்கள் சரியான கவலை ஏனென்றா மனிதர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு பழக்க வழக்கம் உருவாகிட்டு மனிதனுடைய ஒரு வியாபாரத்தில் வாழ்க்கையில வந்துட்டா இத வாழ்க்கையில கபுல் செய்யறாரு இத வாழ்க்கையில இவர் உள் வாங்குகிறாரு இந்த சந்தோஷம் இந்த வாழ்க்கையில வந்து அல்லைய ரத்னத்துடைய கண் கொண்டு வாங்கிறார் அல்ல இணைய எந்த சந்தர்ப்பத்திலும் கையுடல்ல இப்படி ஈமானியத்தான வார்த்த பேரு வாழ்களை கபூல் செய்யலாம் இந்த நேரத்தில் இவர்கள் வார்த்தை எப்படி இந்த நோய் எங்களுக்குத்தான் வரோனுமா இந்த கஷ்டம் எங்களுக்குத்தான் வரணுமா எவ்வளவு பேர் தூள் விற்கிறானோ அவனோளுக்கெல்லாம் இந்த சோதனை இல்ல எவ்வளவு பேர் பாவம் செய்யறானே அவனுக்கெல்லாம் இந்த நஷ்டம் அல்லாத தொழுது கொண்டு இருக்கிறோமே நான் அக்ஜுரா போறோமே நாங்க வருஷ வருஷம் சக்கா கொடுக்கிறோமே நாங்க சதக்காவுடைய விஷயத்திலும் கவனமே குரானோட தொடர்பு எங்களுக்குத்தான் இந்த கஷ்டம் வரணுமா என்பதாக கண்ணியமிக்க அல்லாகவி நல்லடி அல்லாவுடையதா மாற்றமாக பேசுகிறார் ஒரு முசீபத் தான் அல்லா எழுதாம அந்த முசீபத் உங்களுக்கு நேரடியாக சொல்லுது ஒரு வாழ்க்கையில ஒரு முசீமத் ஏற்படுவதா ஒரு பிரச்சனை ஏற்படுவதுன்னா அது அல்ல எழுதி வச்சதுதான் உங்களுக்கு வருவதே தவிர புதிஷா ஒன்றும் வர போற இது அதனால கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே அதுதான் நபிசல்லுமோ உலகத்தில உள்ள மனிதர்கள் அழகான விஷயத்த சொல்லி காட்டினாங்க ஆராய்ச்சி செய்யுங்க சொன்னாங்க உலகத்துல மனிதர்கள் முழு உலகத்துல எல்லா படைப்பும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த நல்ல விடயத்தை குடுக்க நாடினாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாம அதை தரையலாம் அதே போல முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கெடுதியாங்க போறாங்க அப்படி ஒரு அநியாயத்தை நாடினாலும் அல்லாவுடைய அனுமதி இல்லாம உங்களை கேவலப்படுத்த இயலாது அல்லாஹல் அடி ஆள்களே இதைதான் குரான் செல்லுது உறக்கத்தின் இல்லாய அலமுகா ஒரு மரத்தில் ஒரு துணியாலொண்டும் நடக்கிறல்ல அப்ப எங்களுக்கு வார சோதனையும் அல்லாவுக்கு தெரியும் தானே எங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் அல்லாவுக்கு தெரியும் தானே அல்லாவுக்கு தெரியாம துணியால் ஒன்றும் நடக்கிறல்ல கன்னியாமிக்கு அவர்கள் எனவே கன்னியமிக்கு அல்லாஹு நல்ல ஒரு மனிதன் வாழ்க்கையில் எல்லா சகாபாக்களையும் பார்த்து கேட்டாங்க நீங்க எல்லாரும் உண்மையானு கேட்டாங்க நீங்க எல்லாரும் உண்மையானு கேட்டாங்க இந்த வார்த்தை யார பார்த்து பெரும்புல எழு யார் தான் எப்படி நம்பிக்கை ஆயிடுச்சு எவ்வளவு உறுதியாகும் கேட்டாங்க எப்படி செல்றீங்க அமர் ரவி அல்லா வாங்கி சொன்னாங்க ஒரு சோதனை வந்துட்டா என் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துட்டா அந்த கஷ்டத்தை வச்சு நாங்க புலம்புடல யார சூழல்ல கஷ்டத்துக்கு நாங்க தவறு செய்வோம் அப்புறம் வாழ்க்கையில ஒரு நல்ல நடந்துட்டா அத கொண்டு வாழ்க்கையில நாங்க பெருமை எடுக்க மாட்டோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நியமத்த வாழ்க்கையில தந்தான் நன்றி செலுத்துவோம் என்ன நடந்தாலும் சந்தோஷமோ கவலையோ துக்கமோ எது நடந்தாலும் அல்லாவுடைய கலா கதிர் நாங்க பொருந்திக் கொள்றோம் யார சூழல்லா இந்த மூணையும் சொன்ன உடனே நபிசல்லமோ சொன்னாங்க நீங்க சொன்னது பொ நன்றி செலுத்துறோமா அல்லாத கலாக்கதிர வாழ்க்கையில நாங்க பொறுந்து கொள்றோமா இந்த மூணும் வாழ்க்கையில ஈந்தாதான் முக்மீன் கணியணிக்கு அல்லாஹ் நல்லடி வாழ்க்கையில் அல்லாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையில வந்து சேரும் சந்தேகம் கிடையாது அதுதான் அல்லாஹா முடிவு செய்யப்பட்ட விடயங்களை எழுதி வச்சுக்கிற ஒரு பலகை உண்டு அரபு பேர் சொல்லுவா லௌஹு மக்பூல் என்று சொல்லுவா பாதுகாக்கப்பட்ட பலக இது அல்லஹால ஒவ்வொரு மனிதனுடைய விடயங்கள் அவனுடைய கலா கதிர் எழுதி பாதுகாக்கப்பட்ட பலகை தான் அவன் கண்ட்ரோலுக்குள்ள மட்டும்தான் வச்சிருக்கிறான் யாரும் இதுக்குள்ள தலை போடையில இந்த லவுல் மக்பூது இவ்வளவு பேரும் ரொம்ப தெளிவா சூரத்து மஹ்பூத் மஹ்பூது மாபையினர் வானம் பூமியில இடையில எவ்வளவு தூரம் ஈக்கிலோ எவ்வளவு எடப்பட்ட இடங்கள் ஈக்கிலோ வானம் பூமியில இடையில இருக்கக்கூடிய அந்த தூரத்துடைய அளவு தான் லவகுல் மஹ்பூதுடைய அளவு அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க அறுபதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்தந்த நேரங்கள் நல்லா லவுல் மகூரா பார்ப்பான் பார்ப்பான் எங்கட நிலமையு எங்கடா கலா கதிர முசீம சீந்தா அதுல மிக முக்கியமா ஜும்மாவுடைய நாள் ஒரு து செய்யே இல்லாமல் அல்லாஹவி நாங்க வாழ்க்கையில ஏன் அல்லாஹுடைய தெரியுமா அல்லாத நாட்டம் என்ன ஏன் நம்புமா குரான் செல்லுது ஏன் நம்பா வாழ்க்கையில எழந்த ஒரு விஷயத்துக்கு நான் கவலைப்படையும் தேவல்ல கிடைச்ச ஒரு விஷயத்துக்கு சந்தோஷப்பட பெருமைப்படையும் தேவை மனுஷன் வாழ்க்கையில தலா தத நம்பினா எழுந்த ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட மாட்டான் கிடைச்ச ஒரு விஷயத்தை வச்சவும் பெருமைப்படைய மாட்டான் ஏ இவன் முழு நம்பிக்கை அன்னான பொறுத்துலே வருது அல்லாஹான் எனக்கு இந்த நிலைமையை தந்திக்கிறான் இந்த சந்தோஷம் தான் எல்லாம் அல்லாஹின் நல்லடி யார்களே அருமையானவர்களே ஒரு மனிதனுடைய உள்ளத்துல கலா கதிர் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய விதி அல்லாஹுடைய நாட்டத்துடைய நம்பிக்கையின் தான் உள்ளத்தில் நின உணர்வுகளும் அவன் உள்ளத்தை பாதிக்காது உதாரணத்துக்கு ஒரு மெமரி கம்ப்யூட்டர் இந்த ஹார்ட் டிஸ்க் மெமரி உள்ள ஒரு வைரஸ் ஒன்று வந்துட்டேன்னு சொல்லி சொன்னா அதுல ஈர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சேர்ந்து அழிப்படுமே அழிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் அதே போலத்தான் உளமாக்கல் விலங்கப்படுத்துறாங்க ஒரு மனிதண்ட உள்ள மனிதண்ட உள்ளத்துக்குள்ளால இவண்ட வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்த நேரம் சஞ்சலம் யோசின இந்த மாதிரி இவண்ட உள்ளத்துல வைக்கக்கூடிய சந்தோஷத்தை அழிக்கும் அது மொத்த மொத்தம் எல்லா நல்ல விடயங்களையும் இல்லாமலாக்கும் அதே போல அடுத்த பக்கம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்துட்டா சந்தோஷம் உள்வாங்கிறாரு பெருமை வருவது பெரியதூகலம் அல்லாவும் மறந்து வாங்காரு கண்ணியமி கல்லாகவி நல்லடி ஆறுகளே சோதனையின் போது கவலம் வைரஸ்தான் சந்தோஷம் சந்தோஷத்தின் போது பெருமை ஆறதும் வைரஸ்தான் என்னோட உள்ளத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அழிச்சு போது கண்ணியமி கல்லாகவி நல்லடி யார்களே அருமையானவர்களே உலகத்தில் எவ்வளவு தலை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் யோசிங்க நான் பேசுற விஷயம் கலாபாரம் ரொம்ப ஆழமான விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம் அல்லாஹு தால விளக்கத்தை உலகத்துல தலை சிறந்து எவ்வளவு மக்கள் ஈகிறாங்க பட்டம் எடுத்தவங்க பெரிய பெரிய படிப்புகள் படிச்சவங்க எவ்வளவு நிலைமையில ஆனாலும் இதுவரை காலமும் அப்படி ஒரு கூட்டத்துக்கு அவங்களோட இலக்கம் அடைய முடியாம கஷ்டப்படுறாங்க நல்ல படிச்சவரு எங்கட பாசையில செல்வங்க நல்லா படிச்சவரு ஆனா அவருக்கு தகுதியான ஒரு வேலை இல்ல நல்ல பட்டம் நல்ல பட்டம் எடுத்தவர் நல்லா படிச்சு டிகிரி முடிச்சுக்கிறார் ஒரு கடையில முதலாளியா இவரு படிச்ச வாழ்க்கையில ஒரு கம்பெனியில நிர்வாகத்துல இப்ப இதுக்குத்தான் உலமாக்கல் சொல்றாங்க விதி கலா கதிர் நாங்க சாதிச்சு என்றதுக்காக வேண்டி நாங்க அடையக்கூடிய இலக்கல்ல தரோனும் என்ற நியதி அல்லா கிட்ட இல்ல அல்லா நாடினா தான் தருவோம் இதுதான் சுருக்கம் அல்லாட கலாக்கதர் பைக்ல போறோம் வேன்ல போறோம் கார்ல போறோமே வாகனம் சுலைமான் அலஹி சலாத்துடைய வாகனம் வந்து காற்று அல்லாஹ் குரான் இந்த காற்றுல பிரயாணம் செய்வாங்க அந்த பிரயாணம் கூட்டிக் கொண்டு போகக்கூடிய நேரம் ஆறு லட்சம் பேர் ஒரே தடவை பிரயாணம் செய்வாங்க சக்தியருடையம் செய்வாங்க இந்த உதுகுது பறவை எல்லா பிரயாணத்திலயும் கூட்டி போவாங்க ஏன்தான் எவ்வளவு மேல உயரத்துல ஈந்தாலும் உதுகுது பறவைக்கெல்லாம் பெரிய ஒரு டெலண்ட் சக்தியை கொடுத்திருந்தான் எவ்வளவு உயரத்துல எந்தாலும் பூமியில ஈக்கிற எல்லா இடத்தையும் அது கண் கொண்டு நல்லா கூர்மையா பார்க்கும் எல்லா இடமும் ரொம்ப தெளிவா விளங்கும் அந்த பறவை இத கூட்டிக்கொண்டு போற ஏன்னுடா வானத்திலேயிருந்து தண்ணியுடைய தேவை வந்துட்டு அப்படி உது செய்யற தேவை வந்துட்டு இந்த உதுகுது பறவை கிட்ட சொல்லுவாங்க நீர்நிலைகள் என்ன சரி ஈக்குதான்னு பார்த்து செல்லு வானத்திலேயிருந்து இது பார்த்து செல்லும் இந்த இடத்துல நீர்நிலை ஈக்குது உடனடியா அங்க போய் அவனோட தேவைகளை முடிச்சு கொள்ளுவான் இப்படி இந்த ஒதுகுது ஆற்றல் மிக்க இந்த ஒதுகுது பறவைக்குது இது கிட்ட சில பறவைகள் வளமாக்கடுத்துறாங்க தந்திக்கிறான் பூமியிலே இருக்கிற எல்லாத்தையும் தெளிவா பாக்குறியே ஆனா உலகத்துல இந்த வேடர்கள் இந்த விவசாயிகள் வயல்ல விரிச்சு வச்சுக்கிற வளைங்குது அந்த சின்ன சின்ன வலையில போயிட்டு மாட்டிக்கொள்றேன் திடீரென்று அது பலஹீன எல்லாம் உயரத்துல எல்லாம் பார்த்து கண்ணால தெளிவா விளங்குது ஒரே வார்த்தை தான் பதி அந்த புதுகுது பறவை சொல்லித்தான் அதுதான் என்ன விதிச்சு அதுதான் என்ன கதில் எல்லாத்தையும் அல்லாஹால து அல்லாவுடைய விதி இப்படித்தான் கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி ஆறுகளே அருமையானவர்களே எனவே அந்த வகையில எப்படி நடந்து முடிஞ்ச விஷயங்களை கலா கதிர கொண்டு நாங்க வாழ்க்கையில நம்பணுமோ நடக்க போற விஷயங்களே இது அதையும் கலா கதிர கொண்டுதான் நாங்க வாழ்க்கையில சாதிக்கும் அந்த கலா கதருடைய நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல ஆழமாக ஈக்கிதுன்றது எப்படி விளங்கியது தெரியுமா கண்ணியமிக்க வெளியாக்கும் அதுதான் நபிசல்லு அலைவசம் அவர்களுக்கு அல்லாஹு படிச்சு குடித்த ஒரு வார்த்தை ஒரு சுருக்கமாக பேசுற சிலூதிகள் வந்தா சில முஸ்லிம்கள் வந்து கேட்டாங்க நபிசல்ல மூணு கேள்வி யார சூழலா புகைவாசிகள் யாரு துல்கர்மேன் என்று சொல்றவர் யாரு மூணாவது கேட்டா ரூஹ் என்ன ரூஹுடைய அறிவிக்கணும் நாளைக்கு வந்து அந்த முஸ்லிம்கள் கேட்கிறாங்க சொன்னாங்க நாளன்னைக்கு சொல்றேன் அப்படி சொல்லி சொல்லி பாக்குறாங்க சில உலமாக்கள் சொல்றாங்க பதினஞ்சு நாள் என்ன பிரச்சனை ஒன்றுமே அறிவிக்கலை என்ன நடந்து சென்னையால் என்ன தொடரு இப்ப நாற்பதுக்கு பின்னால் அதனாலியில் வரா வந்த நேரத்தில் நபிசல்லி ஓடி போயிட்டு கேட்டான் என்ன விஷயம் நாற்பது நாளா வராமலே சொன்னாங்க யார் சூல் அல்லா அல்லா ஒரு விஷயத்த உங்களுக்கு படிச்சு தர சொன்னான் ஒரு விஷயத்தை செய்வன் என்று சொல்லவானும் நாற்பது நாள் அல்லாஹுடைய துணியால தடுக்கப்பட்டது இந்த உண்மைத்துக்கு பெரியோரு பேரிழப்பு அவ்ளோ பெரிய பேரிழப்புக்கு காரணம் என்ன வாயில வராத ஒரு இன்சா கல்லாக நாள் எங்களுடைய தெரியா எங்களுக்கு சொல்லேலா இந்த காலத்துல எவ்வளவு ஈமானில் வார்த்தை நாளைக்கு சுவராமச்சா நாளைக்கு சுவர் உறுதியா கண்டிப்பா என்னென்ன வார்த்தை சொல்ல ஏழுமோ எல்லாம் சொல்றான் இன்ஷா இல்லா மட்டும் வருவதில் வாயில் அதுல பேர் புதுசு புதுசா இது உறுதியான தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு குரான் செல்லுது உலவாக்கின் கதன் எத்தனையோ பேர் நாளைக்கு நாளைக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க சொல்லி பாப்போமே வாங்கல கொஞ்சம் நாளைக்கு பாப்போமே சொல்றாங்களா இல்லையா எவ்வளவு நாள் அடையிறாங்க எதிர்பார்க்கிறாங்க ஆனா மௌத்தா போறாங்க வெறும் ஆய்வார்த்தை ஒரு மந்திர வார்த்தை பத்தி மட்டும் தனி தலைப்புல அவ மனு கணக்கு பேச முடியும் நடந்தபரீதங்கள் என்ன நடந்த நலவுகள் என்ன இந்த வார்த்தையே ஒரு மனித நல்லாட கலா கதிர்பண்ட வாயில் இந்த வார்த்தை வரும் உலமாக்கள் சொல்றாங்க வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இந்த விஷயத்தை இந்த மனுஷனாலையும் செய்யல அல்லா மட்டும்தான் இப்படி கஷ்டமான ஒரு விடயம் ஒரு கஷ்டமான சோதனை இவன் தவக்களோட இன்ஷா அல்லா ஏழுமே தான் நான் இதை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லித்தானா அந்த இன்சா அல்லான்றது இவன்ட பொறுப்பு கெடுக்கல்ல இவன் யார்ட பொறுப்புல போடுறான் அல்லாவுடைய பொறுப்புல இவர் போடுற அந்த விஷயம் இப்ப இந்த விஷயம் லேசா முடியறதுக்கு காரணம் நாம சில நேரம் பைப்பிடுவோம் சில நேரங்கள சில இந்த நிலைமையில என்ன ஆகுமோ தெரியாப்பா இந்த வழக்குல என்ன நடக்குமோ தெரியாப்பா இன்ஷா அல்ல பாப்போம் இந்த இன்சா அல்லாவுடைய மந்திர வார்த்தையுடைய பவர் அல்லா பொறுப்பு எடுத்துட்டான் பைப்பிட தேவையில்லை அவர்களுக்கும் சோதனை செல்லுது சுலைமான் சொன்னாங்க ஒரு வார்த்தை உறுதியாக சொல்லி காட்டினாங்க சொன்னாங்க உறுதியாக சொன்னாங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு மனைவி மாறி இருந்தாங்க கிட்டத்தட்ட நூறு மனைவிகளுக்கு மேல அலைந்தாங்க சுலைமான் அலைத்தலாத்துக்கு அந்த காலத்துல அப்படி ஒரு நிர்ணயம் அப்படி இல்ல நூறு மனைவிகள் சில தப்சீர்ல வருவது ஒன்பது நூறு மனைவி மார் ஓட இன்றைய நாள் இரவு நான் ஒன்று சேருவன் அந்த ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஆண் குழந்தைகள் கிடைக்கும் அந்த எல்லா குழந்தைகளையும் அல்லாட பாதையில ஜிகா செய்ய அனுப்புவன் நல்ல நீயத்தான் இல்லையா சரிய பாதையில கபுல் செய்யணுமா இல்லையா ஆனா தஃம சொன்னதை போல் ஒன்று சேர்ந்தாங்க ஆனா நூறு மனைவியில் ஒரே ஒரு மனைவிக்குதான் புள்ள கிடைச்சி அந்த புள்ளையும் அல்லாஹுலா ஒரு ஊனமான புள்ளையாக புறக்க வைச்சான்னு செலுத்தி தாப்புல பதிவு செய்ய விளங்கப்படுத்துறான் புகாரில வரும் இது அந்த நேரத்துல சுலைமான் அலைஷா அல்லான்னு சொல்லியிருந்தா அந்த எல்லா மகன்மாரும் எல்லாம் அல்லாட பாதையில தான் மௌத்தா வைப்பார் இவன் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லல் உறுதியாக பேசினாங்க அதனால கண்டியமி கல்லாகவி நல்லடி யாருகளே வாழக்கூடிய வாழ்க்கையில எவ்வளோ சந்தர்ப்பங்கள்ல நாங்க கலா கதிர் ஈமானுடைய இல்லாம வாயால பல வார்த்தைகள் எங்களால பேசப்படும் என்னமோ எங்களால தான் எல்லாம் நடக்குது முழு உலகமும் எங்களால தான் இயக்கி கொண்டிருக்குது எங்களாலதான் முழுது நாங்க இல்லாட்டிங்க கடை இல்ல நாங்க எல்லாத்தையும் குடும்பம் இல்ல நாங்க எல்லாட்டி இதால ஒன்றும் செய்யேலா அவங்களுக்கு இதை எது பண்ணேலா நாங்க அயாத்தோட இல்லையோ எல்லா விஷயமும் துணியாவில நடந்து கொண்டு தான் போ எவ்வளவு பேர் வீர வத்தனங்கள் பேசினார் இந்த துவாவ கட்டாயம் தொழுகேல கேளுங்க கட்டாயம் துவாவ தொழுகேல கேளுங்க வலா தக்கில் நீலா நக்சி தரப்பதாயின் அளவுக்கு சரி கண் சிமிட் அளவு சரி ஏண்ட விஷயத்துல நீ என்னையும் பொறுப்பாக்கிடாதே சுபா ரொம்ப ஆழமான வார்த்தை அதனால கண்ணியமிக்கு அல்லாஹின் நல்லே வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலே ஒரு நல்ல காரியமோ இல்லாட்டியோதனைக்கு முகம் கொண்டு சொல்லக்கூடிய அந்த கலா கதருடைய எனவே எந்தெந்த விஷயங்களை பேசணும் மௌத்து வரைக்கும் முகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால அனைவர்களுக்கு வழங்குவானாக வேலைங்க பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்ற வளர்த்த ஆளா எங்களுடைய அன்பு தாய் மன்னிப்பாயாக யாருடைய தாய் தந்தையில கபராளிகளாக வாழ்றாங்களோ இறுதி முடிவைிச்சூல் எங்களுடைய